அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு விருப்பரா சுற்றம் ஆக்கம் பலவும் தரும் இது சுற்றந்தழால் அதிகாரத்தினுடைய இரண்டாவது குரட்பா இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால் சுற்றத்தார் ஒருவருக்கு அமைந்து எதிர்பார்க்க முடியாத பல நன்மைகளை மேலும் மேலும் அது உண்டாக்கி கொடுக்கும் என்பது கருத்து சுற்றத்தார் பலர் இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லை அவர்களுக்கு நம்ம மேலே அன்பும் நிறைய இருக்குது அப்படின்னா அப்படிப்பட்டவனை தாக்கறத்துக்கு எதிரிகூட பயப்படுவான் ஏன்னா உண்மையான அன்புள்ளவர்கள் அவனை சுற்றி இருக்கிறார்கள் அப்படின்னா பகைவனுக்கு அச்சம் ஏற்படும் பகைமை இல்லைன்னு சொன்னால் யாரும் இடைஞ்சல் பண்ணலேன்னா நம்ம குரோத்தை யார் தடை பண்ண முடியும் வளர்ச்சிக்கு என்ன இடைஞ்சல் இருக்குது அது மட்டுமல்ல அவர்களுக்கு அன்பு இருக்கிறது மட்டுமல்ல அவர்கள் உதவியும் செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக பல மேன்மை வளர்ச்சிகள் தானே வந்து சேரும் சிறப்பு இருக்கிற காலத்திலையும் சரி சிறப்பு இல்லாமல் இழந்துவிட்டாலும் சரி கூட இருப்பவர்கள் விருப்பராத சுற்றத்தார்னு பேர் விருப்பத்தை விடாத அன்பை விடாத உறவினர்கள் சுற்றத்தார் சுற்றத்தார்கிறது நண்பர்களையும் குறிக்கும் அருப்பரா மேலும் மேலும் வளரக்கூடிய செல்வம் சிறப்பு அதை குறிக்கக்கூடியது சுற்றத்தார் சூழ்ந்திருத்தல் மேலும் வளர்ச்சிக்கு காரணமாகும் என்பதைத்தான் இந்த குரட்பா நமக்கு உபதேசிக்கிறது இனி பதவுரை பார்க்கலாம் விருப்பரா அன்பு குறையாத சுற்றம் சுற்றத்தார் இயையின் அமைவாராயின் அது அருப்பரா வளர்ச்சி குறையாத ஆக்கம் பலவும் எல்லா செல்வங்களையும் தரும் கொடுக்கும் தன்மை உடையதாகும் அன்பு குறையாத சுற்றத்தார் அமைவாரே ஆனால் அது வளர்ச்சி குறையாத எல்லா செல்வங்களையும் கொடுக்கும் தன்மை உடையதாகும் அருப்பரா ஆக்கம் பலவும் தரும் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனேயம் தேனி வேதபுடி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா